நன்றினை வானொலியோ இன்றைய தகவல் துறையை வழங்குகிறார் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து ஓய்வு பெற்ற நல்லா முத்துக்குமர சுவாமி அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் அறிவுக்கு வேலை கொடுக்க வேண்டும் அக்கிரமம் எங்கு நடந்தாலும் ஒழிக்க வேண்டும் தீயவர்களை தண்டிக்க வேண்டும் யாருக்கும் எந்த தீங்கும் நேரிடாமல் கண்காணிக்க வேண்டும் மனதில் உள்ள குப்பையை அகற்ற வேண்டும் அங்கே உழைப்பு என்னும் தங்கத்தை வைக்க வேண்டும் உங்கள் முகம் பிரகாசிக்கும் உயர்ந்த லட்சியங்களை கொண்ட வாழ்க்கையே தலை சிறந்த வாழ்க்கையாகும் தெனாலிராமன் அதிபுத்திசாலி எங்கு தவறு நடக்கிறதோ அங்கெல்லாம் சென்று தவறை திருத்துவது இல்லை என்றால் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை பெற செய்வது பிரச்சினைகளை தீர்த்து வைப்பது என்று செய்து வந்தான் பிறற்கென வாழ்பவர்களே வாழ்பவர்கள் மற்றவர்கள் நடைபெணத்திற்கு சமமானவர்கள் என்கிறார் விவேகானந்தர் ஒரு கபட சந்நியாசி நாகதாளிப் பழத்திலிருந்து மயக்கமூட்டக்கூடிய விஷ மருந்தொன்றை தயாரித்து கூணன் உதவியுடன் ஊரில் உள்ள மூடர்களின் இல்லங்களை அறிந்து அவ்விடங்களுக்கு சென்று தன்னுடைய விஷ மருந்தை தெய்வீக சித்த மருந்து என்று கூறி கொடுத்து வந்தான் அதன் மூலம் பொண்ணும் பொருளும் புகழும் சம்பாதித்து வந்தான் ஆனால் அவன் கொடுத்த அம் மருந்தினால் பலர் பிடித்து அலைந்தார்கள் சிலர் உயிரும் இழந்தார்கள் இதை யூகித்து ஆத்திரம் கொண்ட தென்னாளிராமன் அந்த சமூக துரோகியான சன்னியாசியை உபாயத்தின் மூலம்தான் வெல்ல வேண்டும் என்று ஒரு யுக்தி செய்து அந்த சன்னியாசியின் மருந்தினால் கொலைவெறி பிடித்து அலைந்த ஒரு பைத்தியக்காரனிடம் அந்த சன்னியாசியை தந்திரமாக சென்று தள்ளினான் உடனே பிடித்து மோதியடித்து கொன்றான் இந்த கொலை காரணமாக விசாரணை இந்த கொலை அரண்மனை விசாரணைக்கு தென்னாலிராமனை கழுத்தளவு உதைத்து யானை காலால் இடரச் செய்ய வேண்டும் என்றார் கிருஷ்ண அவ்வாறே செய்யும்படி உத்தரவிட்டார் தென்னாலிராமனை பிடித்து சென்ற காவலாளிகள் இருவரும் ஒதுக்கு புறமான ஒரு பொது இடத்தில் மண்தரையில் கழுத்தளவு ஆலம்பரை குழி வெட்டி தென்னாலிராமனை அக்குழியில் இறக்கி தலை நீங்களாக கழுத்தளவு அவனை புதைத்து வைத்துவிட்டு அவனுடைய தலையை விதித்து கொள்வதற்கு யானையை அழைத்து இருவரும் சென்று விட்டனர் அப்போது சன்னியாசிக்கு கூணன் அங்கு வந்து கொண்டிருந்தான் அவனை கண்டதும் தெனாலிராமன் அவனை கூவி அழைத்து தந்திரமாக ஐயா நான் ஒரு கூணன் என்னுடைய கூனை போக்க இம்மாதிரி குளிர் இருக்க வேண்டும் என்று ஒரு சித்த கூறினார் நான் வெளியே வந்து என் நிமிர்ந்துட்டதா என்று பார்க்க வேண்டும் அதனால் என்னை தயவு செய்து வெளியே எழுத்து விடுங்கள் ஐயா என்று மிகவும் கெஞ்சி கேட்டு கொண்டான் தெனாலிராமன் அவனது பேச்சை நம்பிய கூணனும் அவனை அவ்வாறே வெளியே விடுவித்தான் மேலே வந்த தெனாலிராமன் தன் கூண் நிமிர்ந்து விட்டதைக் கண்டு மகிழ்ச்சி அடைபோனை போல நடித்தான் இதுதான் உண்மை என்று நினைத்த கூணனும் தன் கூனை நிமித்த வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அவனது விருப்பப்படியே அவனை குழிக்குள் இறக்கிவிட்டு அவனை மண்ணை போட்டு மூடிவிட்டு சென்று விட்டான் தெனாலிராமன் சற்று நேரத்திற்கெல்லாம் அங்கு யானை உடன் வந்த காவலாளிகள் குழிக்குள் இருப்பது யார் என்று பார்க்காமலேயே கூணனை கொன்று அவனது உடலில் கத்திகளை பாய்ச்சி இரத்தம் தோய்ந்த கத்திகளை அரசன் முன் காட்டினர் நகருக்கு வந்த தெனாலிராமன் அரச குருவின் அக்கிரமத்தையும் கொலையுண்ட கபட சந்ந்ந்ந்ந்நியாசியின் கொடுமையையும் விளக்கமாக கூறி ஒருவரிடம் சொல்லி அரசரிடம் கூறும்படி செய்தான் உண்மையான உண்மையை அறிந்த அரசர் நிரபராதியான தென்னாலிராமனை யானை காலால் இடரும்படி செய்து விட்டோமே என்று வருந்தி அதுவே துக்கமாக கலங்கிக் கொண்டிருந்தார் அந்த சமயம் தென்னாலிராமன் அங்கு வந்து தனக்கு உதவி செய்து அதனால் உயிரிழந்த கூணனின் மனைவிக்கு மாதா மாதம் அரண்மனையிலிருந்து பணம் கொடுக்கவும் ஏற்பாடு செய்தான் தக்க காலம் வரும் பகைவரை கண்டால் பொறுமை காக்க வேண்டும் நாம் வில்லும் காலம் வரும்போது பகைவரின் தலை தானே கவிடும் இதையே வள்ளுவர் எய்தற்கரியது எய்ந்த கால செய்தற்கரிய செயல் என்கிறார் கிடைத்தற்கரிய காலம் வாய்க்கும் அதை சரியானபடி பயன்படுத்தி செய்தற்கரிய செயலை செய்து முடிக்க வேண்டும் என்ற குணம் கொண்ட ராமன் கூணனையும் கபட சந்நியாசியையும் தனது புத்தி கூர்மையால் தண்டனை பெற செய்தான் தானும் தனக்கு வந்த தீங்கிலிருந்து விடுபட்டான் என்று அறிகிறோம் எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செபிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடைத்தவர் தேன்மொழி முத்துக்குமாரசுவாமி